அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்கு யாண்டும் இடும்பயில கடவுளுக்கு விருப்பு வெறுப்பு கிடையாது விருப்பு வெறுப்பற்ற இறைவனுடைய திருவடிகளை விருப்பு வெறுப்புகளை குறைப்பதன் மூலம் வழிபட வேண்டும் எல்லோரும் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய இந்த விருப்பு வெறுப்பை பற்றி நன்கு சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே அவர்களுக்கு ஆண்டான் உரைத்தபடியே அப்படின்னு தாய்மான் சொல்றார் இல்லையா குருநாதர் சொன்னபடி சற்றும் அசையாது இருந்துகள் அரிவாகி நெஞ்சே நெஞ்சை பார்த்து மனசை பார்த்து அட்ரஸ் பண்றார் ஓ நெஞ்சே அறிவாகி சற்றே அசையாது இருந்துகொள் ஆண்டான் உரைத்தபடியே சற்றும் அசையாது இருந்துகள் அறிவாகி நெஞ்சே சற்றும் அசையாது இருந்துகள் அப்படியே அசையாமல் இந்த குருநாதர் சொன்னபடி கேட்டு நல்லாயிரு நம்முடைய குறிக்கோள் அமைதி ஆனந்தம்ங்கிறத மறக்கவே கூடாது ஏன்னால் நிறைய பேருக்கு இப்போ இன்னொருத்தருடைய அமைதி ஆனந்தத்தை பலர் வெறுக்கிறார்கள் வெறுக்கிறதுனா என்ன அவன் எப்படி நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு அவன் பேரில் பொறாமப்படுறது அதுவே ஒரு வகையான விருப்ப வெறுப்பு பிரச்சனையாகி விடுகிறது அதே சமயம் நாமளும் என்ன பண்ணுகிறோம் சமூகத்தில் நல்லவைகளை விரும்புகிறோம் தீயவைகளை வெறுக்கிறோம் அறிவுள்ளவர்கள் அறிவுள்ள பெரிய மக்கள் நன்மையை விரும்புகிறார்கள் தீமையை வெறுக்கிறார்கள் ஆனால் உண்மையிலே அவர்கள் அறிவுபூர்வமாக செயல்படுவதால் அந்த வெறுப்பு விருப்பு மிகவும் பாதிக்காது ஆண்டவனிடம் அவர்கள் முறையிடுவார்கள் அரசாங்கத்திடம் முறையிடுவார்கள் அதற்கு தான் இப்போ போலீஸு கோர்ட்டு எல்லாம் இருக்கு இருக்கு மக்களுடைய விருப்ப வெறுப்புக்கு தகுந்த மாதிரி அவரவர்கள் பகுதியில் இருக்கிற உண்மையை சொல்லுவார்கள் அதனுடைய உண்மையை கண்டுபிடித்து அவர்களுக்கு நீதி வழங்குவதற்காகத்தானே காவல் நிலையமும் நீதிமன்றங்களும் இருக்கின்றன இன்றைக்கு அங்கே விருப்ப வெறுப்புகள்லாம் புகுந்து விட்டால் எப்படி இவைகளை சீர் செய்வது கடுகு மந்திரித்தால் பேய் ஓடும் என்பார்கள் கடுகுக்குள்ளேயே பேய் புகுந்து விட்டால் என்ன பண்ணுவது ஆகவே அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் விருப்பு வெறுப்பு இல்லாமல் செயல்பட்டார்களே ஆனால் நாடு முன்னேறிவிடும் சட்டப்படி விருப்பு வெறுப்பு இல்லாமல் காவல்துறையும் நீதிமன்றங்களும் அரசியல்வாதிகளும் நடந்தால் இந்த நாடு பொன்னாடாக திகழும் என்பதில் சந்தேகமே கிடையாது மக்களுக்கும் இது தேவை அரசியல்வாதிகள் அதிகாரிகள் மக்கள் குடும்பம் குழந்தை எல்லாவற்றுக்கும் இந்த விருப்பு வெறுப்பற்ற வாழ்க்கை முறை தேவை ஆகவே விருப்பு வெறுப்புகளை குறைப்பதுதான் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேருதல் என்பதன் பொருள் இங்கே வழிபாடு என்பது விருப்பு வெறுப்புகளை குறைப்பதுதான் ஆகவே விருப்பு வெறுப்புகளை குறைக்கின்ற ஒரு செயலை நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் செய்து கொண்டே இருப்பதற்கு திருவள்ளுவருடைய திருவருளை பற்றுவோம் இந்தளவிலே இன்றைய உள்ளந்தோறும் வள்ளுவத்தினுடைய கடவுள் வாழ்த்து பகுதியில் இருக்கக்கூடிய வேண்டுதல் வேண்டாமை இலான் என்ற குரலுக்கு இந்தளவிலே நிறைவு செய்கிறேன் மேலும் இந்த குரலிலே சொல்ல வேண்டிய கருத்துக்கள் இருக்கின்றன நாளை தொடர்ந்து சிந்திப்போம் வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்கு யாண்டும் இடும்பயில அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்